وَالشَّفْعِ وَالْوَتْرِ وَاللَّيْلِ إِذَا يَسْرِ هَلْ فِي رَحْمَةِ اللَّهِ كَسُورٌ لِّهِ جَزَاءٌ وَقَالَ يَمَن إِنَّا أَعْطَيْنَاكَ الْكَوْثَرَ فَصَلِّ لِرَبِّكَ وَالْحَرْ إِنَّ شَانِئَكَ هُوَ الْأَبْتَرُ صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما من ايام من العمل الصالح يغنينا عنه الى الله من هذه الايام العشر او كما قال صلى الله عليه وسلم فهل انتم الله سبحانه وتعالى اوربنكم ارتاكم صلاه وسلام من النبي محمد صلى الله عليه وسلم ورجل ميدوم ஆனால் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக அடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அறிந்து கொண்ட சகாபாக்கள் தாத்யாங்கள் சபியங்கள் முஸ்லிம்கள் மோமியங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனிதவுடைய கலந்து நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் இருந்து கூடியிருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு அவர் வாழ்க்கை அடுத்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியா நல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய என்று தடுத்து இருக்கிறானோ ஹராமாக்கிறானோ அப்படியா நவ்வாவுடைய தடைகளை ஹராம்களை அவ்வா வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுறுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் ஒத்தை செய்து கொள்கிறேன் இத்தகம் உருவாக இடையே ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டின் மாதத்தின் இறுதி ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் கண்ணியம் அவர்களே அமர் மானபாலா காலங்களில் பல ஏற்ற வைத்திருக்கிறார் சகாபாக்கள் சாபியாங்கள் முன்னே இளைஞர்கள் மூன்று வகையான பத்து தினங்களை மதித்து அமல்களை செய்வார்கள் வருடத்திலே மூன்று தினங்கள் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் ரமலானுடைய இறுதிப்பத்து அடுத்ததாக துல்ஹாவுடைய முதல் பத்து மூன்றாவதாக முஹர்முடைய முதல் பத்து எது இதிலே சிறந்தது மூன்றும் சமமான அந்த சொல்லதா அல்லது வித்தியாசம் இருக்கிறதா என்று இமாம்கள் ஆய்வு செய்து எடுத்த முடிவுதான் இரவுகளில் சிறந்தது ரமதானுடைய இறுதி இரவுகள் பகல்களிலே சிறந்தது துல்ஹ்ஜாவுடைய முதல் பத்து அதுக்கு அடுத்த அந்தஸ்து மொஹர்ர மாதத்துடைய முதல் பத்து அந்த அனைத்து கணியமானர்களே இன்று மாலை துல்ஹ் மாதத்துக்குரிய பிறை பார்க்கிறோம் பிறை தென்படுமானால் இன்று மகரி முதல் துல்ஹுடைய அந்த முதலாவது பிறையை நாம் ஆரம்பிப்போம் ஒன்பதாவது நாள் நமக்கு அறவாதனம் பத்தாம் நாள் பிற நாள் தினம்முடைய அமல்கள்ரும் இந்த தினங்களோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான சில விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் எனவே விழிப்புணர்ச்சியோடு உற்சாகத்தோடு கொஞ்சம் தூக்கங்களை தியாகம் செய்து பேசப்படுகின்ற விடயங்களை சரிமடுத்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்ஷா அல்லா பயனுள்ள விடயங்களை என் மூலம் அல்லா அன்பானவர்களே அண்ணா சத்தியம் செய்கின்ற காலங்களில் ஒன்றுதான் மீது சத்தியமாக பத்து இரவுகள் பத்து நாட்கள் மீது சத்தியமாக துல்ஹாவுடைய பத்து நாட்கள் அன்பானவர்களே இஸ்லாத்துடைய கடமைகள் ஏனைய எந்த காலத்தை எடுத்துக்கொண்டாலும் ஐந்து கடமைகளில் நான்கை தான் நம்மால் செய்ய முடியும் களிமா சொல்லியிருக்கிறோம் சொல்லுகிறோம் நோன்பு அதே போன்று அவர் அவர்களுடைய சக்காத்துகள் வருகின்ற காலத்திலே கொடுப்போம் ஐந்து கடமைகளையும் அடியார்கள் செய்கின்ற ஒரே ஒரு மாதம் மாதம் வேறு எந்த காலத்திலும் யாரும் செய்ய முடியாது எனவே ஐந்து கடனைகளும் ஒன்றரை இணைந்து அல்லாவுக்கு முன்னால் மக்களால் நிறைவேற்றப்படுகின்ற அந்த நாட்களை உள்ளடக்கியதனால் இந்த பத்துக்கு தனிச்சிறப்பு உண்டு அன்பார் அவர்களே ஹஜ் உடையத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அதுக்கு நான் உடையத்தை சொல்லி பிரதான விடயங்களை நான் தொடர்கிறேன் சிலர் இருக்கிறார்கள் கோடிக்கூறர்கள் லட்சாதிபதிகள் இன்னும் ஹஜ் முடிக்க ஐந்து கடை இருக்கிறது பத்து பிரான் இருக்கிறது நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணி இருக்கிறது பணம் வரும் பொழுது எல்லாம் காணி வாங்கி போடுவது வாகனம் வாங்கி போடுவது வீடு கட்டுவது பிரான்ச் பத்து வருடங்களாக கோடீஸ்வரராக இருக்கிறார் அவர் ஹஜ்ஜு செய்யவில்லை சிலிருக்கிறார்கள் உம்ராவோடு மாத்திர திருக்கிக் கொள்வது ஆஹ் ரமலானிலே உம்ரா செய்தால் நவியவர்களோடு ஹஜ்ஜு செய்த நன்மை கிடைக்கும் அந்த நன்மை கிடைப்பதனால் கடமை நீங்காது பயங்கரமான எச்சரிக்கை இருக்கிறது அவர் உலகத்தில் எந்த அந்தஸுள்ளவராக இருக்கலாம் எத்தனை பட்டங்களை வகிக்கலாம் எத்தனை பதவிகளை வகிக்கலாம் எவ்வளவு ஒரு பொருட்களுக்கு சொந்தக்காரர் அவர் நாட்டிலே உலகத்திலே தலை சிறந்த செல்வந்தர் பட்டியலிலே இடம் பெறலாம் ஹஜ்ஜை அவர் செய்ய முனையாத பொழுது அதற்கு முயற்சி செய்யாத பொழுது ஹஜ்ஜை செய்யாமல் மௌசாகினால் நபி அவர்கள் சொன்னது யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ அவன் சாகட்டும் அவன் மோசாகட்டும் என்று கூட கண்ணியமாக சொல்லக்கூடாது அப்படிப்பட்டே மக்கா அல்லது மதினாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே இந்த நாட்களுடைய சிறப்புகளை முதலாவது முன்வைக்கிறேன் இந்த நாடு நடக்கின்ற அமல்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட்டேன் முதலாவது சிறை கண்டால் ஆய்ச்சர் ரிவாயத் நதியவர்கள் முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு நோட்பார்கள் ஒன்பது நாட்கள் பத்தாவது நாள் பெருநாள் ஒன்பது திலங்கள் நதியவர்கள் நோன்பு நோட்டு முடியுமானவர்கள் அந்த நோன்பிலே பங்கெடுத்து அதை பின்பற்றி நதியவர்கள் செய்த அமலுக்கு ஒப்பாக நம்முடைய இந்த நாட்களை கழிப்போம் அதுக்கு அடுத்த கட்டமாக அரபாவுடைய நாள் அது நமக்கு தான் அரபா இந்த ஒன்பது தினங்களும் பிடிக்கின்றவர்கள் நம்முடைய எட்டில் பிடித்தாலும் அங்கு ஒன்பது அரபாவுடைய தினமாக இருந்தாலும் அது அதிலும் சேரும் ஆனா கண்ணியமானவர்களே பிறை ஒன்பது ஒன்பதாவது நாள் அரபாவுடைய தினமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அதில் நாங்கள் தடுமாறிக்கொள்ள தேவையில்லை என்றாலும் நாம் எப்பையும் பிடிப்போம் அது நடவர்கள் பிடித்து நாமதாவது நாளும் பிடிப்போம் இந்த வருடம் அதுக்கு முந்தைய வருடம் பாவங்களுக்கு குற்றப்பரிகாரம் அதாவது இப்பொழுது நான் முடிக்கின்ற வருடம் இந்த ஆயிரத்தி நானூற்றி வருடம் நாற்பத்தி நான்காவது வருடம் அந்த வருடமும் குடித்திருப்போம் அதிலும் பின்னாலும் இணைகின்ற பொழுதோ இரண்டு பாத்தியங்களும் இரண்டில் ஒன்றாவது எனவே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற அந்த அரபாவுடைய தினம் நோன்பிலும் கவலையம் செலுத்துவோம் அடுத்த கண்ணியமானவர்களே நான் ஆரம்பத்தில் குரான் வசனத்தை விளங்குபடுத்திவிட்டேன் முன்பகுதியை பகிர் மீது சத்தியமாக இந்த பத்து திறங்கள் மீது சத்தியமாக அமலை ஆரம்பிக்கின்ற முந்திய நாள் அவர்களுடைய நாளை நியத்து வைத்து ஆரம்பிக்கின்ற நாள் அல்லது பெருநாளுடைய பத்தாவது நாள் இரட்டையினால் ஒல்வத்து அரசாவுடைய தினம் எனவே அரசாவுடைய சினமும் அல்லாஹ் செய்த மிக உன்னதமான சினம் அல்லா சத்தியம் செய்து சிறப்பித்த ஒரு சினம் என்பதையும் மனதிலே கொள்ள வேண்டும் அரசாவுக்கு அரசா என்று பெயர் வந்தது அரசா என்றால் அறிமுகம் புரிந்துணர்வு அறிமுகம் ஆய் கொள்ளுதல் சந்தித்து ஒருவருக்கமான கருத்து பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதிகமான இமாம்கள் கருத்து தான் ஆதமலை இருந்து அவர்கள் அல்லாவுடைய ஏற்பாடின்படி பூமிக்கு இறக்கப்பட்டார்கள் ஹவுலேஸ்தலம் பெரும்பாலும் ஜித்தாவுடைய பகுதி சவுதியுடைய அந்த ஹிஜாதுடைய பகுதியில் இறங்கினார்கள் ஆதமரிசலாம் அவர்கள் அது வரலாற்றிலும் சப்தி கித்தாபுகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய நாட்டில் அந்த மலையில்தான் அவர்களுடைய கால் பதித்தது எனவே இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் ஒருவர் தேடி தேடி அலைந்து இரண்டு பேரும் சந்தித்துக் கொண்ட இடம்தான் அறிமுகமாகண்ட இடம்தான்தானம் அந்த இடம் அந்த மலை என்பதாகவும் வரநாட்டிலே கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே அடுத்தென்ன அமல்கள் செய்வார்கள் என்பதை சொல்ல முன்னால் இந்த நாட்களுடைய சிறப்பு நாமின் ஐயாமின் நல்லமல் செய்வதற்கு மிக உப்பான தினங்கள் நல்லமல்கள் செய்வதற்கு அல்லாவுக்கும் மிக பிடிப்பான தினங்கள் இந்த தினங்களை விட வேறு தினங்கள் கிடையாது அமல்கள் செய்வது அல்லாவுக்கு பிடிக்கும் மிக அல்லா மிக விருப்பத்தோடு அடியார்களுடைய அமல்களை ஏற்றுக் கொள்கிறான் புகழ் ஐயா மிக ஐயா உலகத்திலே மக்கள் வாழ்கின்ற நாட்களில் கடந்து செல்கின்ற நாட்களில் சூரியன் உலித்து மறைகின்ற நாட்களில் மிக சிறந்த நாட்கள் துல் ஐஜாவுடைய பத்து நாட்கள் பரிசுத்தமான தூய்மையான நன்மைகளுடைய கூலிகளை வளர்த்து அல்லாவிடத்திலே பெருக்கி கொடுக்கின்ற அப்படியான நாளும் இந்த துல் ஐஜாவுடைய நாள் சிறந்த நாள் தூய்மையான நாள் நன்மைகளை வளர்க்கின்ற நாள் பரிசுத்தமான நாள் அல்லாவுக்கு மிக பிடிப்பான நாள் என்று பல சிறப்புகளை உள்ளடக்கிய நாட்களை தான் நாம் கூடிய சீக்கிரம் ஆரம்பித்து இருக்கிறோம் கண்ணை மாணவர்களே கேட்கப்பட்டது போராடுவதை விட சிறந்ததா அமல்கள் செய்வது அல்லாவுடைய பாதையிலே போராடுவதை விட சிறந்ததா சொன்னார்களாம் ஆனால் ஒருவர் போகிறார் திரும்பி வரவில்லை அவர் சஹீதாகிறார் அவர் தன்னை அப்படி அர்ப்பணம் செய்கிறார் அவர் அந்த போரில் இருந்து திரும்பவில்லை அவர் பனி சிறப்புள்ளவர் அவர் சஹீத் ஆனால் அது அல்லாத ஏறியவர்கள் போருக்கு செல்கிறார்கள் வருகிறார்களே அதை விட இந்த நாட்களில் அல்லாவுக்கு செய்கின்ற நல்ல அமல்கள் அல்லாவுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படிப்பட்ட பிறந்த நாட்களைத்தான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமாதர்களே அடுத்ததாக நபியவர்களுடைய அமல்களில் ஒரு ரெண்டு விடங்களை சொல்லிவிட்டேன் நபியவர்கள் சொல்லலா செல்லும் அவர்கள் இந்த காலங்களிலே செய்ய சொன்ன சொல் ரீதியான செயல் ரீதியான அமல்கள் சொன்னார்கள் அல்லது இதிலே அதிகமாக என்ற இந்த சிக்க அதிகம் அதிகம் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று நதியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே இந்த நாட்களில் நம்முடைய நாவு எப்பொழுதுமே சிக்கிர்களை கிடைக்க வேண்டும் அதற்காக இந்த வார்த்தைகள் நடிகர்கள் மூலம் நமக்கு இந்த திக்கர்கள் சாதாரணமான திக்கர் அல்ல இது இப்ராஹிம் அலைசலாத்தோடு இணைகின்ற ஒரு திக்கர் எப்படி நபிமார்களை சந்தித்த அந்த பயணத்திலே இப்ராஹிம் அலை சலாத்தை சந்திக்கும் பொழுது பைசில் மாமூரன் சொல்லக்கூடிய காபாவுக்கு நேராக மலைக்குமார்கள்க்குமார செய்கின்ற ஒரு மாமூர் மாமூர் என்றாலே எந்த நேரமும் அவல்களால் செழிப்பாக்கப்படக்கூடிய அல்லாவுடைய தேவாலயம் அந்த பைக்கில் மாமூர்களை சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் அந்த வைசில் மாமூருக்குள் சென்று கொண்டே இருப்பார்களா ஒரு மலக்கிற்கு அவருடைய ஒரு தடவை தான் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் அல்லது சென்ற மலக்குமார்கள் திரும்பி வருவதில்லை உள்ளேதான் இருப்பார்கள் என்ற கருத்து மறுக்கிறது அவ்வளவு சாலமான ஒரு முப்படை ஸ்தலம் அதில் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் சந்திக்கிறார்கள் நதியவர்களை கண்ணியமானவர்களே இப்ராஹிம் அலைசலாத்தோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு சமுதாயம் தான் நாம் அவர்களை பற்றி அதிகம் பேசப்படுகின்ற காலம் அவர்கள் நமக்கு நபியோட உண்மத்தக்கம் உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு சமுதாயத்துக்கு என்னுடைய வையுங்கள் என்று நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் நம்முடைய நபியர்களுக்கும் இப்ராஹிம் அலைசலாத்தின் சலாம் ஒன்றாகட்டும் அலைஹிமா சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிடுக்கிறார்களாம் சொருக்கம் இருக்கிறது அது மிகவும் அதிகமான வேஷ நிலங்கள் உள்ள பூமி அதாவது எந்த மரத்தை நாட்டினாலும் எதை விதைத்தாலும் முளைக்கின்ற அப்படியான ஒரு பூமி மதுரமான நீர் உள்ள நல்ல நிலம் அது அதிகமாக வெ வெறுமையான நிலங்கள் இருக்கின்றன சுவர்க்கத்திலே நிலங்கள் அதிகம் உங்களுடைய உண்மைக்கு சொல்லுங்கள் உலகத்திலே வாழும் பொழுது மரங்களை நாட்டிக்கொள்ள சொல்லுங்கள் அந்த மரங்கள் எதுவென்று நதியவர்கள் கேட்ட பொழுதோ சுபான் அல்லா அல்ஹந்த இவைகளோ ஒன்றும் சுவர்க்கத்திலே மரங்கள் நாட்டப்படுவதற்கு விக்கடுகள் இணை கட்டிச் சந்த அப்படியான முக்கியமான அபுரா அப்துல் தக்பீர் இந்த காலங்கள் முதல் ஒரு வகையான தக்பீர் ஆரம்பிக்கிறது குறிப்பிடப்படாத ஒரு வகை கால நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு வகை இரண்டு வகையான இரண்டாவது வகை ஒன்பதாவது நாள் பஜிரோடு ஆரம்பிக்கிறது எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு சொல்வோம் ஒன்பது முதல் பதிமூன்று அசர் தொழுகை வரைக்கும் அசருக்கு பின்னாலும் சொல்வோம் அசர் தொழுகை பதிமூன்றாவது நாள் அதாவது துல் ஐஜாவுடைய பதிமூன்றாவது நாள் அசர் தொழிலைக்கு பின்னால் அந்த தக்பீரை மகரக்கும் அசருக்கு பின்னால் சூரியன் மறையும் வரைக்கும் அந்த தக்பீர் தொடரும் தொடர்ந்து ஐந்து நாட்கள் நாட்களுடைய சக்தி இருக்கிறது அது எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அனுமதிக்கப்பட்ட எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொருவரும் சக்தீர் சொல்வது அது வரையறையற்ற நேரம் குறிப்பிடப்படாத பொதுவான தக்பீர் அப்துல் அபு அப்துல்லா எந்த அளவு தக்பீருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் பசாரிலே செல்கின்ற பொழுது அங்கே நிலைமைகளை எனவே எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதிகமாக முன்பகுதியை சொல்லிக் கொண்ட இருக்க வேண்டும் என்பதையும் அதிசை அதிகம் அறிவித்த சகாபாக்கள் இருவர் நடையோருடைய வாழ்க்கை உச்சங்களை முதல் உள்ளங்கால் வரை மிகவும் மிகவும் அவதானித்த இரண்டு சகாபாக்களுடைய அமல் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது அதே போல கண்ணியமாவே ஒரு அமல்மாம நெருக்கமான மிகவும் ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக பின்பற்றிய அந்த சகாபியுடைய அமலை அவருடைய கருத்தை சொல்கிறார்கள் இந்த துல்இஜாவுடைய பத்து தினங்கள் இரவு வணக்கங்களிலும் ஈடுபடுங்கள் அவர்கள் இரவு வணக்கங்களில் ஈடுபடுவார்களா உடம்பு பலகீனமாக இபாத செய்து வணக்கங்களிலே குஸ்தார் ஈடுபட்டு அளவுக்கு அவர்கள் அமல்களில் ஈடுபடுவார்களாம் மக்களுக்கு இரவிலே உங்களுடைய லாம்புகளை விளக்குகளை உங்களுடைய வெளிச்சங்களை நோக்க இரவு வெளிச்சி நீங்கள் இந்த நாட்களிலே அமல் செய்யுங்கள் என்று இரவு இபாதத்தையும் செய்திருக்கிறார்கள் நபிவர்கள் செய்யாத ஒன்றை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பது உறுதி மாணவர்களே அமல்களை நான் ஞாபகப்படுத்தினை இப்ராஹிம் அலிசலாத்துடைய வாழ்க்கை நிகழ்வுகளை சம்பவங்களை நான் இங்கு சொல்ல வரவில்லை சொல்வதற்கு நேரமும் இடம் கொடுக்காது சில வாழ்க்கை படிப்பினைகளை ஞாபகப்படுத்தி இறுதியாக பொது ஐயாவுடைய சில முக்கியமான விடயங்கள் காலத்தை நெருங்குகிறோம் அது சம்பந்தப்பட்ட மூன்று வகையான விடயங்கள் அமல் அதோடு சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட்டது பொது ஐயாவுக்கு பிராணிகளை வியாபாரம் செய்பவர்களோடும் சம்பந்தப்பட்டது அறுக்கின்ற நபர்களோடும் சில விடயங்களை சம்பந்தப்படுத்தி நான் முடித்துக் கொள்வேன் உங்களுக்கு இப்ராஹிம் அலி சொல்லாத்துடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருக்கிறது நபியவர்களுடைய வாழ்க்கையில் இப்ராஹிம் அலி சொல்லாத்துடைய வாழ்க்கையிலும் முன்மாதிரி இருக்கிறது மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது நபிய இப்ராஹிம் நான் என்னுடைய தந்தை மூதாதை முக்காட்டன் இப்ராஹிம் அழைப்பிடக்கூடிய துவாவுடைய பரக்கஸ் இரண்டு பிரபலமான குழந்தைகள் முதலாவது படிப்பினை இஸ்மாய் அலிசலாம் ஹலீன் அவருடைய நல்ல நிதானமான சகிப்பு தன்மையுள்ள அறிவார்ந்த நல்ல நாகரிகமான பிள்ளை அலை படித்து அலீம் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டதில்லை அன்பான்களே இஸ்மா இஸ்லாக்கிள்ள அவர்களுக்கு மறுபேர் தான் இஸ்ராயில் பனு இஸ்ராயல் பொழுது இஸ்ரா அவர்களுடைய பரம்பரை என்ற ஒருவனினூடாக சின்ன வயதில் யூசுப் அலிசலாத்துக்கு எதிராக திட்டம் தேற்றிய அவன் வாயிலாகத்தான் அப்படியே யகூதிகள் பரவினார்கள் பொதுவாக இப்பொழுது இருக்கின்ற பனு இஸ்ராயில்களிலே நம்முடைய அந்த இஸ்லாமிய தலைவருக்கு அநியாயம் செய்கின்ற ஒரு காரசாரமான காட்ட மிராண்டு நம்முடைய மார்க்கத்தோடு கொண்டாடப்படும் பொழுதோ அவர்கள் அவர்கள் வேறு மதம் அவர்கள் வேறு பகுதி அவர்கள் நம்முடைய பரம விரோதி கண்ணியமான அதிலும் என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய தலைமுறையாக வந்தவர்கள் தான் யபூதிகள் அவர்கள் பனோ இஸ்ராயல்களின் ஒரு பகுதி நடுநிலைமையாக நேர்மையாக முஸ்லிம்களோடு இணைந்து சேர்ந்து அவர்கள் செய்வதை அநியாயம் என்று பேசுகின்ற இஸ்ரே வீரர்களும் நாடுகளில் நாடுகளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுக்குரிய சான்றுகளை நாம் கண்டுகொண்டு எனவே யூதர்கள் என்பவர்கள் பனோ இஸ்ராயலினுடைய ஒரு பகுதி பனோ இஸ்ராயல்கள் எல்லோருமே யூதர்கள் அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமான யாக்கு அலி அந்த நான்கு பரம்பரைகள் அப்படியே நபிமார்கள் கண்ணியமான பரம்பரையாக தொடர்ந்து ஈஸ்வான் அலை வரைக்கும் அவர்களுடைய பரம்பரையில் நபிமார்கள் வந்தார்கள் இப்ராஹிம் அபுல் அம்பியா நபிமார்களின் தந்தை என்றால் என்ன அதிகமான நபிமார்களை தன்னுடைய பிச்சலங்களிலே வரும் பாக்கியம் பெற்ற தந்தை சரி இஸ்மாயில் அலி சலாம் அவர்களுடைய பரம்பரையில் முகம்மது மாத்திரம் இதுவே யூதர்களுடைய பொறாமைக்கு ஒரு காரணம் இறுதி நபி எங்களுடைய சமிலையிலே வரவில்லை பொதுவாகவே இசைவேளை சொல்லுகின்ற பொழுது அவருடைய இனத்துடைய தன்மை இனத்துடைய இரத்தம் இனத்துடைய வெறி இனத்துடைய அந்த அந்த என்ன இஸ்லாத்துடைய எதிர்ப்பு சிந்தனை இருக்கிறது ஆனால் யகூதிகள் என்பவர்கள் பேசுகின்ற பொழுது வன இஸ்ராய்கள் எங்கெங்கெல்லாம் வேதக்காரர்களிலே உண்மையான ஈமான்ந்தாரிகளாக இருந்தவர்களை அல்லா சில இடங்களிலே நல்ல பண்புகளை புகழ்ந்து பேசுகிறார் அவர்களிலே ஈமான்ந்தாரிகளும் இருந்தார்கள் என்று பேசுகிறார் அவர்களில் இருந்து எத்தனையோ இஸ்லாத்துக்கு வந்து சகாபாக்களாக மாறியவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் தப்பித்து கூறப்படுகின்றவர்கள் அதிகமாக பெரும்பாலும் இந்த யகுதிகள் என்ற அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் முதலாவது பிள்ளை கிடைக்கிறது எண்பத்து செட்டம் வயது வயோதிபத்தை ஆரம்பித்த பிறகு நீண்ட காலம் குழந்தைகளை குழந்தைகளை வந்தவர்கள் அல்ல கொடுத்தான் இஸ்மலிசாத்தின் வயோதிபருவத்தில் முதலாவது படிப்பு என்ன தெரியுமா கன்னிமார்களை நம்பிக்கையோடு துவா கேட்க வேண்டும் நம்பிக்கையோடு துவா கேட்கின்ற பொழுது ஆகக்கூடாது கிடைத்தது ஏற்காது முதலாவது குழந்தை இஸ்மாயில் அலிஸ்லாம் என்ற குழந்தை நன்றி செலுத்தினார்கள் இஸ்ஹாக் என்ற குழந்தையும் கிடைத்தது கண்ணியமன இப்ராஹிம் அலிஸ்வலாத்துடைய பிரபலியுமான நன்றி மனையுமார்கள் ஹாஜ் அலைத்துக்கு இஸ்மாய் இவலாம் இஸ்லாக் அலை தந்தை ஒன்றுமார்கள் வேறு இப்ராஹிம் அலிஸ்வலாத்துக்கு அவர்களுக்கு மொத்தம் நான்கு மனைவிமார்கள் குழந்தைகள் முதலாவது குழந்தையே தாமதித்து கிடைத்தது அடுத்த படிப்பினை நன்றி மனப்பான்மையோடு நடந்து கொள்ளும் பொழுது நாமத்துகள் பெருகும் கூடுதலாக கிடைக்கும் முதல் குழந்தையை கிடைக்கிறது வயோதிபருவத்தில் ஏங்கி ஏங்கி ஆதங்கப்பட்டு கண்ணீர் வடித்து அல்லாவிடம் துவா பெற்ற பிறகு கிடைத்தது அதற்கு பின்னால் ஒன்பது அல்லது மனைவிமாருக்கும் குழந்தைகள் இருந்தார்கள் என்று வளர்ந்தால் எழுதப்பட்டிருக்கிறது இரண்டு பேர் பிரபலியமாக நம்பிமார்கள் சொல்வார்கள் என்பதனால் குரான் பேசுகிறது நீங்கள் நன்கு செலுத்தினால் நிச்சயம் நான் அந்த அறுப்படைகளை வித்தரிப்பேன் அதிகமாக்கி தருமைப்பாருங்கள்லா அல்ல எனக்கு நன்கொடையாக தந்தான் அலல் கிபர் வயோதிபருவத்தில் சொல்கிறார்கள் அலல் கிபர் வயோதிபருவத்தில் இஸ்மாயில் இஸ்மாயிலையும் இஸ்தாக்கையும் வயோதிபருவத்தில் எனக்கு தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அந்த நன்றி மனப்பான்மை இன்னும் ஒன்பது குழந்தைகள் கொடுப்பதற்கு காரணமாக அமைந்தது அடுத்த படிப்பினை சிறுபராந்தத்தை படிப்பினைதான் அல்லாவுடைய வாக்குறுதி நம்பிக்கை அல்லாவுடைய உதவியின் நம்பிக்கை அல்லாவுடைய பாதுகாப்பு கொடுத்து விட்டு யாருமே இல்லாத இடம் பாலைவனத்திலே விட்டுவிட்டு அல்லாவுக்காக அல்லாவுடைய தீனிக்காக தீம்பணிக்காக செல்கின்ற பொழுது மனைவி கேட்கிற இந்த இடத்தில் எங்களை விட்டுவிட்டு போகிறீர்களே உங்களுக்கு யார் விட சொன்னது யார் சொன்னி செய்கிறீர்கள் அவர்கள் அல்லாவா விட சொன்னாரி கேட்கிறார்கள் அமரின் கணவன் மனைவி இரண்டு பேரிடமும் மார்க்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டிலே ஸ்ரீதேவிகள் உருவாகும் அந்த வீட்டிலே நல்ல குடும்பம் உருவாகும் நல்ல கௌரவமான பரம்பரை உருவாகும் என்பதற்கு சான்று கண்ணியமால் அந்த பிள்ளை ஈட்டம் மரம் முடிகிறது தாயுடைய தண்ணீர் முடிகிறது பச்சிடம் குழந்தை பாலூட்ட வேண்டும் உடம்பில் தெம்பு வேண்டும் சக்தி வேண்டும் ஓடுகாவுக்கும் அருவாவுக்கும் இடையிலே ஏதாவது கிடைக்கும் யாராவது மனிதர்களை காணலாம் விட்டுவிட்டு என்னுடைய குடும்பத்தில் சிலரை விட்டுவிட்டு செல்கிறேன் இந்த காலைவனத்திலே பயன்படுத்த இல்லாத இந்த வெறும் பூமியிலே வளர்ச்சியான பூமியிலே இந்த பைத்திக்கல் முகரம் என்னுடைய புனிதஸ்தலத்துக்கு பக்கத்திலே விட்டு செல்கிறேன் முதலாவது ஜுவாவில் எதை கேட்டார்கள் எதை சொல்லி இருக்க வேண்டும் யார்லாம் கொஞ்சம் ஈச்சம்பழம் தான் கொடுத்திருக்கிறேன் கொஞ்சம் தண்ணி தான் கொடுத்திருக்கிறேன் டைமுக்கு மலர்ந்த முதலாவது இவர்கள் சொல்ல வேண்டும் இவர்கள் சொல்ல வேண்டும் மனைவியும் குழந்தையும் பன்மையாக துவா கேட்கிறார்கள் இருப்பது இருவர் அதில் தான் தொழுகை கடமை மற்றவர் குழந்தை பன்மையான துவா இவர்கள் தொழ வேண்டும் சூற நோக்கோடு பரம்பரை கேட்க வேண்டும் வேண்டும் மக்கள் கூட்டத்தை இவர்களுக்கு ஆதரவாக ஆக்கிக் கொடு உதவியாக ஆக்கிக் கொடு இவர்களுக்கு மூன்றாவது கொடு கனிவர்களை கொடு கண்ணியமான உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூளை முடுக்கில் எங்கு அறுவடை செய்யப்படுகின்ற பலமும் மக்காவில் கிடைக்கும் துவாவுடைய பறக்கல் அப்படிப்பட்ட துவா அந்த துவா என்ன நடந்தது பசி பிள்ளை அழகிறது ஏழாவது சுட்டு முடிகிறது ஜிபலேசன் அவரை ஏதோ கட்டு கண்ட தோண்டுகின்ற சத்தம் கேட்கிறது நிலத்தை தோன்றுகின்ற சத்தம் ஓடி வந்தால் அங்கே மனித ரூபத்தில் என்ன சொன்னார்கள் தோண்டின தண்ணீர் வருகிறது நெய் அப்படி பொங்கி எழுந்து பீரித்து வடிக்கிறது அவர்கள் தண்ணீரை தேவனால் சேமித்து விட்டு போதும் என்று சொல்லுகின்ற நிறுத்தி இருக்காவிட்டால் அது தீருத்து ஒரு நதியாக மாறியிருக்கும் எத்தனை கோடான கோடி லீட்டர்கள் இதுவரைக்கும் மறந்தப்பட்டு கோடான கோடி லீட்டர்கள் விநியோகிக்கப்பட்டு எப்பொழுதாவது சில வேறு வேறு காரணங்கள் தடுக்கப்பட்டது எப்படிதான் யாரையும் கொண்டு போக முடியாது வேறு காரணங்கள் பௌசர்கள் என்ன பம்பப்பட்ட இன்று வரைக்கும் வட்டாக ஒரு ஊட்டுக்கண்ணாக கிணறாக இருக்கிறது என்றால் மாதம் எந்த நோக்கத்துக்கு அருந்தப்படும் அந்த நோக்கம் நிறைவேறும் சாப்பாட்டு பசிக்கு உணவு நோய்க்கு நிவாரணி என்று சொல்லப்பட்ட கந்தம் அந்த குடும்பத்துடைய தியாகம் படிப்பினை அடுத்தது இரண்டு படிப்போட சொல்லிப்படுத்திக் கொள்கிறேன் கண்ணியமரளி நெருப்பு நிகழ் அதிலிருந்து பாசிட்டிவான நேர்மறையான சாதகமான சூழலில் சாதகமான முடிவை அல்லாஹ் வெளியாகுவான் அது கொண்டுதான் நெருப்புக்கு தண்ணீரை மலையை கொலைவிட்டு நினைத்திருக்கலாம் இல்லை நெருப்பை நெருப்பாக வைத்து கட்டி இருந்த கயிறை அல்லா அந்த நெருப்பு எடுத்தது அல்லாஹுடைய கடைபடி கயிறை விட நிறுதுவான இப்ரா உரோமம் எரியவில்லை கேட்கப்பட்டது நீங்க மிக என்ஜாய் பண்ணிய நாட்கள் அவள் மிக சௌகரியமாக சுகண்டியாக அந்நாள் துன்யா உங்களுடைய வாழ்நாளிலே கடந்த இன்பமான சுகண்டியான சௌகரியமான நாட்கள் எவை நெருப்பில் இருந்த நாற்பது நாட்கள் கசப்பை இனிப்பாக நெருப்பை குளிராக அல்லாற்றி கொடுத்தார் கண்ணியமாலே அது எந்த எந்த நிலைமை நெருக்கடியாக இருந்தாலும் எல்லாம் நாடு வருதான் நடக்கும் என்ற நம்பிக்கை அங்கு பாடும் அங்கே அரசன் நான் தான் அரசு வாழ்த்து கொண்டூர் அந்த நும் நீ அரசா நீ படைப்பவனா ஏழு மண்டல் சூரியனை மேற்கிலிருந்து உதித்து காட்டு மேற்கிலிருந்து உதிக்க வை பார்ப்போம் அபர் அந்த நிராகரித்த பாதி சிதைத்து போனான் சொக்காதினான் என்று அங்கு நான் தான் இறைவன் என்று தெய்வீக வாத சம்பந்தவனுக்கு முன்னாலும் ஈமானியாரத்தை தைரியமாக முன்வைத்த படிப்பனையை அந்த நிகழ்வு விளை பார்க்கிறோம் ஏராளமாக போகலாம் நீண்ட காலத்துக்கு பின்னால் கிடைத்த குழந்தை தொங்கிக் கொண்டு வருகின்ற சொத்தி கொண்டு ஓடுகின்ற ஓடையாது விளையாடுகின்ற எங்கு போனாலும் வருகின்ற அந்த பருவத்திலே காண்கிறார்கள் கனவை அருபிள்ளை அருங்கலி குராகின் பிள்ளை எப்படி இருக்கும் அல்லாவுடன் பருவத்தில் குழந்தையை கண்டுவிட்டு அரைக்க சொல்கிறாயே உரிமையோடு கேட்டார்களா இல்லை அல்லாவுடைய கட்டளைக்கு முன்னால் சரணடைந்தார்கள் புத்தியை பாதிக்கவில்லை இமோஷன பாதிக்கவில்லை தன்னுடைய உணர்ச்சியை பாதிக்கவில்லை உணர்வை பாதிக்கவில்லை தன்னுடைய சென்டிமெண்டை பாதிக்கவில்லை குழந்தை என்ற அந்த பேரன் தின் கை பாவிக்கவில்லை அல்ல சொல்வதாக இருந்தால் நான் செய்வேன் அல்லாஹ் தந்தான் அல்லா அரைகளான் நான் அறுப்பேன் அவரை கொஞ்சம் தயார்படுத்த வேண்டும் கேட்டார் கொண்ட ஒரு மாதா சாரா இப்படி அல்லா அறுக்குமாறு நன்றி மாதிரி கனவு எல்லாம் வகை செய்ய வேண்டும் கணவன் நன்றி மாற உன்னுடைய கருத்து என்ன அனவர்கள் அல்ல கொஞ்சம் மகனுடைய நிலைப்பாட்டை பார்க்க அந்த மகனும் பலப்படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட நெருட்படுத்த பிள்ளை அந்தவோ அதை செய்யுங்கள் அல்லா பணிகளை செய்யுங்கள் அறுக்கிறார்கள் எரிக்கவில்லை நெருப்பு தானாக எருகிறது இப்பிரிமரச எரிக்கவில்லை இங்கு கத்தி கழுத்தை அறுக்கவில்லை கத்தியை அரைக்கும் தன்மை அல்லா எடுத்து அருள் வந்ததுதான் குருபா தியாகம் செய்ய முன்வந்த அமல் தான் குருபா சிறப்புகள் ஏராளம் சொல்லுங்கள் பெருநாள் சொல்கையை நிறைவேற்றுங்கள் அறங்கள் பெருநாள் அறுப்பது தான் சிறந்தது ஏழை நாட்களும் அனுமதி இருக்கிறது பெருநாட்டிலே முடித்துக் கொள்வது சாலை சிறந்தது எல்லும் இருக்கும் அரசு பலியிடங்கள் கண்ணியமான சிறப்புகளையும் ஒழுக்கங்களையும் இந்த கேட்கப்பட்டது வழிமுறை என்ன கிடைக்கும் அரசின் ஒவ்வொரு முடிக்கும் நன்மை கிடைக்கும் ஒவ்வொரு முடிக்கும் மாட்டுடைய ஆட்டுடைய உருவங்கள் கொடுக்கப்படுகிறதா ஒவ்வொரு உருவமத்துக்கும் பெண்களுடைய பகுதியிலும் தூண்டப்பட வேண்டும் பெண்களும் பங்கெடுக்க வேண்டும் பெண்களுக்கும் அமல் நிறைவேற்ற முடியும் குடும்பத்தான்களுக்காக பெண் கணவரமற்ற இருக்கிறது பெண்ணுக்கும் வேறா பண வசதிகள் இருக்கின்றன அதன் ஒரு செல்வ சீமாத்தியாக இருந்தால் பெண்களும் முன்வந்து அரைக்கின்ற வழிகாலை மகள்ரான்ப குரக்கள் ஏன் சொட்டு கீழேன்னால் அல்லாவிடத்திலே அரைக்கின்ற அந்த குரபான் கொடுக்கின்றது ஒரு அந்தஸ்து கிடைக்கும் ரத்தக்கத்துக்கு கீழே விட முன்னத்திலே கருத்தை வைத்து அரைக்கிறோம் ரத்தக்கத்துக்கு எவ்வளவு நேரம் எவ்வளவு தூரம் அதற்கு முன்னால் அல்லாவை அந்த உதவியை அவருடைய அமர் அல்லாவுடைய திருப்தியை பெற்று தருகிறது அந்த சிக்கலை அதே போன்று கண்டிப்பாக எல்லாமே சராசி மீது நெருக்கப்படும் அவருடைய உறவங்கள் அதனுடைய குடல்கள் அவருடைய நகங்கள் அந்த குர்பானை அதனால்தான் கணிதர்கள் நபியவர்கள் கூட நல்ல கொங்குள்ள பெருத்த பருமனான ஆடுகளை அழுத்தார்கள் குறையில்லாத ஆடுகள் அதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றன ஏன் ஏன் அது நமக்காக நெருக்கப்படும் இங்கு நிற்பது விலை கொடுத்து வாங்க அங்கு நிற்பது நம்முடைய அந்தஸ்தை கூட்டாமல் கனிமருடைய இன்று மகிழ்ச்சுக்கு முன்னால் முடிகள் நகங்கள் ஒழுங்கையாவை நீங்க சொல்லவர்கள் கலைந்து கொள்ள வேண்டும் முடிகள் அனுப்பதற்கான பொழுது நீச்சை தலைமுடி கலையப்பட வேண்டிய முடிிகள் கலைந்து கொள்ளன வளர்க்கப்பட வேண்டியது களையப்படக்கூடியது ஒழுக்கங்கள் மிருக உரிமைகள் அதை நாங்கள் நிர்வாக ரீதியாக அந்த துறைக்கூடிய வழிகாட்ட வேண்டும் சுருக்க மாதிரி மிருக உரிமை இஸ்லாத்திலே பேணப்பட்டிருக்கிறது பெயர் எந்த மதத்திலும் வழிகாட்டப்படாதாலும் ஒருவர் அறுக்கிறார் ஏனையம் பார்த்துக் கொண்டிருக்கிறது இவர் அறுக்கிறார் இன்னொருத்தகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது அப்படியே கண்ணெல்லாம் கூப்பிட்டார்கள் ஏய் என்னப்பா அது அரைக்கின் பொழுது தகுதி உயிரை போக்குகிறாய் முன்னால் உயிரோடு கொள்ளுகிறாய் ஒரு பிராணி பார்த்துக் கொண்டிருக்கின்ற இன்னும் ஒன்று அறுப்பதை நிதி தடுத்தார்கள் கட்சியை சீக்கிக் கொள்ள சொன்னார்கள் அறத்தை ஓய்வு குறைக்கட்டினார்கள் உடனே உரித்து துடிக்க துடிக்க உழித்து விட்டு அடுத்த ஓடருக்கு ஓடுவதல்ல பணம் மன்னிக்க வேண்டும் அரைக்கின்றவர்கள் ஒழுங்குமுறையாக அறுப்பதற்கு அரைக்கும் உரிமையாளர்கள் அதற்கு வழிகாட்டப் இவர்கள் செய்கின்ற பாவம் உங்களையும் சேரும் ஒழுங்கை அறத்தை வெளியாக வேண்டும் துடிப்பு நிற்க வேண்டும் ஓய்வு கொடுக்க வேண்டும் பின் ஒரு பல இடங்களிலே ஓடிக்கொண்டு ஓடி ஓடி திரிந்து கண்ணியமலை இங்கு அரைகுறையாக செய்துவிட்டு போவோம் என்றால் அந்த பாவத்துக்கு ஆளாகும் சொன்ன முறையிலே செய்ய வேண்டும் அடுத்தது கண்ணியமான வியாசாரம் இரண்டு உரையை சொல்லுகிறேன் வாங்குகின்றவர்கள் நிற்கின்றவர்கள் இறுதி உடைய ஒன்று சரியாக விளங்க வேண்டும் இதோ இவாதம் சீசல் அல்ல ஒரு நாச ஆயிரம் ரூபா உடைய மாமிசம் குர்பான் காலத்திலே மூவாயிரம் ரூபாய் மாறக்கூடாது இரண்டு மூன்று மடங்குகள் விலை போகக்கூடாது எப்படியோ வாங்குவார்கள் எப்படியோ வாங்குவார்கள் பணக்காரர்கள் ஆனால் ஒரு அலுவலகத்தில் உள்ளவர்கள் அவர்கள் அதை குர்பான் என்னுடைய பட்ஜெட்டுக்கு இது சரிவரவில்லை என்று மேலதிகமாக வருகின்ற வருடம் ஆறாவதாக வந்து சேர்ந்து கண்டிமானவர்களே அது அப்படியே குறுபாடு அமல் விடுப்பது என்றால் இந்த வியாபாரிகளும் அந்த அமலுக்கு நன்மைக்கு பூட்டாக நன்மைக்கு பூட்டாக நன்மையை மூடுவதற்கு காரணமாக தடையாக இருப்பதற்கு நதியவர்கள் தடையாக ஒரு வியாபாரத்தை அமைத்து இந்த குர்பானுக்கு தடைபிடித்தால் ரயிலும் அவரை கேவலும் அறிவும் நாசமும் உண்டார்கள் நியாயமாக வில்லுங்கள் நாசத்தை விட்டுக் கொடுத்துச் செல்லவில்லை நியாயமான விலைக்கு வில்லுங்கள் அதிலே இதை மாசியாவாக ஆக்கி கொள்ள வேண்டும் அதை சொல்லி வாங்குகின்றவர்கள் பணத்தை தொடுத்து மிருகத்தை சொண்டமாக்கி நீங்கள் பங்குலார்களை யார் அறுப்பது நீங்கள் அறுப்பது இதை ஒரு முறை செய்கிறோம் அறுக்கிறோம் உரைக்கிறோம் இறைச்சியே வாங்குவது ஆரம்பத்தில் சொன்னேன் அரைக்கின்ற பொழுது விழுகின்ற இரத்தொழில் வியாபாரி அறுத்தால் வியாபாரத்தில் நிறுத்து வாங்குவது என்பது கட்ட அனுமதியை நாம் வாங்கி நம்முடைய கூட்டு குடும்பமா குடும்பம் சார்பாக நாம் செய்வதுதான் சிறந்தது அதே போன்று முன்னோர் ராத்தல் மாடல் விலை கொடுத்தோம் அறுத்தோம் மொரித்தோம் ஒரே பத்து இருபது ராத்திரம் குறைந்துவிட்டது கை செய்த படை தேவை இல்லை வியாபாரம் பேசப்பட்டுப்பட்டுஸ்டிமேட் பண்ணப்பட்டு வாங்கினோம் என்றால் கணியமாக அதை கூடுதல் குறை ஏற்படுவதை இரண்டு சாதாரணம் புரண்டிக் கொள்ள வேண்டும் விற்றவர் கூடுதலான நோய்க்கு கிடைத்தது விற்ற பிறகு விலை குறைசரித்து விட்டது என்று கை செல்லப்பட வேண்டியவையில் வியாபாரம் முடிந்துவிட்டது வாங்கியவர் குறைந்தவர்களால் கை செல்லப்பட வேண்டியவை இல்லை அந்த விடயத்திலும் கவனம் செலுத்துவோம் எனவே பேசப்பட்ட விடயங்களை பின்னணியை கெடுங்கள் குர்பானுடைய விடயத்திலே சில ஏழைகள் அனாவைகள் விதவைகள் பொருளாதார பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் வறுமை கோடலில் வாழக்கூடியவர்கள் துல் அஜ்மால் தான் கொஞ்சம் மாமிசம் சாப்பிடுகிறோம் என்று வாய் சொல்ல கேட்டிருக்கிறோம் எனவே இந்த விடயத்தில் அவரிலே ஏழுமான அளவு பங்கெடுப்போம் எல்லாம் இந்த வருகின்ற நாட்களை அஜிபுடைய அமல்களை நிறைவேற்ற கருப்பை செய்வானுடைய பாவலிமனு செல்வையாக நடைபெற்ற மனு தரவையாக கூட முஸ்லீம்கள் பார்வையன் செல்வையாக பொறுமையான ஈமானை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளைத் தருவாயாக வருகின்ற சிறப்பிக்க கருப்பை செய்வையாக எல்லா அமல்களிலும் பங்கெடுக்க கருப்பை செய்வாயாக எல்லா அமல்களின் உணர்வை திருத்திக்க செய்ய கிருப்பை செய்வாயாக எல்லா அமல்களுக்கு எந்த தடையும் வராமல் எல்லா வசதி வாய்ப்புகளும் தருவாயாக அமல்களை உலக்காக திருப்தியோடு மனம் கொண்டு செய்கின்ற பாட்டியை தருவதாக நம்முடைய நிலைமைகளை சீராக்குவதாக நமக்கு கண்டிப்பாக பாட்டியினை சீராக்குவதாக உலகத்திலே சிறுவப்படுகின்ற முஸ்லீம்களை உதவி செய்வதாக குறிப்பாக நம்முடைய பலஸ்தீன் மக்களை உதவி அந்த யூதர்களை நீர் யாரும் தடுத்து நிறுத்துவதாக அவர்களுக்கு மல்லி கொடுப்பதாக ஹிஜாயத் இல்லை என்றிருந்தால் அவர்களை எப்படி சந்திக்க வேண்டும் அப்படி கண்டிப்பாயாக அவருடைய கெடுகுடிகள் முஸ்லீம்களையும் இஸ்லாமிய குறைச்சலங்களைபாடு காபாயாக உயிர்களின் மான மரியாதைகளைபாடு காபாயாக ஈமானின் வளர்ந்து கலிமாவை தன்னிக்கு கூடிய பாத்தியை நாம் அளைவர்களுக்கும் சேவைக்கு ஆயாக ஆஃபர் गावाอัลஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன் for more islamic lectures and useful information visit